ஜ என்றால் அழகு என்றால் பேர் சிறப்பு என்றால் தமிழ் வான் ஒளிங்கள்ும்லியோடு இது உங்கள் வானொலி வடக்கு நேர்த்தியை இப்பொழுது நேரம் பத்து மணி இறந்து ஜாய் தமிழ் வானொலியோடு நேயர்கள் நேரம் இன்று வெள்ளிக்கிழமை நேயர்கள் விரும்பிக் கேட்ட பால கல்லோடு ராகினி பாஸ்கரன் காலங்கள் உருண்ட புரண்டு இருந்தும் இந்த நிகழ்ச்சியை அரவணைத்துக் கொள்வதால் அங்கங்கே ஓடி வந்து உங்களோடு நான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டு பொழுது அதில் ஒரு ஆனந்தமும் மகிழ்வும் இருக்கின்றன இந்த தைப்பொங்கல் தின நடந்து முதல் வெள்ளிக்கிழமை ஆகையால் எல்லோருக்கும் தைத்திறனா நல்வாழ்த்துக்களை இந்த வேளையில் மனம் நிறைவோடு உங்களை கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்ற இந்த நிகழ்ச்சி தொடங்கி இரண்டாவது பாடலாக இன்று நீண்ட காலத்துக்கு பிறகு தன்னுடைய பாடலை எழுதி அனுப்பியிருக்கின்ற அன்பான சகோதரர் பஞ்சநாதன் அவர்கள் தொடர்ந்து பஞ்சநாதன் காற்றலையோடு இணைந்திருங்கள் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுடைய பாடல்களை எழுதி தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு சக நேயர்களிடமும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றார் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்நிகழ்ச்சியை ரசிப்பதற்கு ஓடோடி வந்திருந்தாலும் அற்புதமான பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றார் பஞ்சநாதன் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே மௌனம்தான் சிறந்த மொழி மனச்சாட்சி இருக்க வேண்டும் அங்கே மௌனம் இருக்க வேண்டும் பத்து வார்த்தை நீங்கள் பேச போகின்றீர்கள் என்று தீர்மானிக்கின்றீர்கள் பேச்சை நிறுத்த வேண்டும் உங்களை அறியாமல் பேசுகின்ற நிறுத்திவிட்டு ஒரு கணம் ஜோசியுங்கள் எதை பேசலாம் என்று சரி நீங்கள் பத்து வசனம் பேச வேண்டும் அந்த பத்துல இரண்டை கழியுங்கள் மிகுதி எட்டு இருக்கின்றது அல்லவா அந்த எட்டில் திருப்பியும் சரி பாருங்கள் சரி செய்யும் பொழுது அங்கே நாள் குறைக்க வேண்டிய விஷயம் இருக்கின்றது அதுக்கு இல்லை இந்த நாளையும் நான் பேசினால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அப்பொழுது இந்த நாளையும் கழித்துக் கொள்ளுங்கள் ஆறு கோயில் நாலு வசனம் மிச்சம் இருக்கின்றது பத்தில் ஆறு போனால் நாலு தானே அந்த நாலு வசனம் மிச்சம் இருக்கின்றது அந்த நாளிலையும் நீங்கள் அழகாக யோசிச்சு இரண்டை கழியுங்கள் எட்டு வசனம் போய்விட்டது ஒன்றை கலை மிகுதி ஒன்று அதுதான் அந்த மௌனத்தை நீங்கள் எடுப்பதற்கு மௌனமாக யோசிச்சு யோசிச்சு நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளி கொண்டு போகும் அங்கே மௌன மொழி உங்களை பேச வைக்கின்றது அந்த மௌனத்தால் நிறைய சாதிக்கலாம் நிறைய அன்பை கொள்ளலாம் நிறைய விடயங்களை கேட்டுக்கொள்ளலாம் சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது நல்லது எது கூடாது என்பதை நீங்கள் உணரக்கூடிய வகையில் இருக்கும் அற்புதமான பாடலை விரும்பி கேட்டுக்கின்றார் பஞ்சநாதன் சத்தியம் பேசும் நாவில் சரஸ்வதி வீட்டிற்பாளாம் அந்த சத்தியம் வாழும் வீட்டிலும் லக்ஷ்மி கடாச்சம் இருக்குமா மௌனம் இருக்கும் வீட்டிலும் சத்தியம் இருக்கும் மவுனம் இருக்கும் வீட்டில் இன்பம் இருக்கும் ஒரு மௌனம் என்பது கோளைத்தனத்தின் போர்வை என்று யாரும் நினைக்கக்கூடாது அது தெளிந்த மனதின் பார்வையை வெளியே கொண்டு உணர்ச்சிகளை சரிவர செய்கின்றது உள்ளிருக்கும் மனதின் கோபுரத்தை வந்து நிமிட வைக்கின்றது அந்த மவுனத்தை கையில் எடுக்கும் பொழுது தியான இடத்தை நாங்கள் அறியக்கூடிய வகையில் இருக்கும் அப்பொழுது நதியும் அக்கினியுமே எங்கள் கண்முன் நிற்கும் மௌனத்தால் கோபத்தை அடக்கிக் கொள்ளலாம் மௌனத்தால் பகைகளை தீர்த்து கொள்ளலாம் ஒரு மௌனத்தால் உலகையே வெல்லலாம் சவிக்கும் மனம் இருந்தால் மவுனத்தால் அந்த சவிப்பது கூட எங்களை காட்டுக்கொள்ளும் ஒரு மனதினை அடக்குவதற்கு கேடயமும் ஆயுதமும் மௌனமே கடவுளோடு கதைப்பதற்கு மௌனம் சிறந்த மொழி மௌனம் பாலத்தை கட்டும் மௌனம் உன்னை வாழ வைக்கும் மௌனம் உன்னை சிந்திக்க வைக்கும் மௌனமே சிறந்த ஞானம் மௌனமாக இருக்கும் நிமிடத்தில் ஒரு அழகான புல்லாங்குழலை கையில் எடுக்கலாம் மௌனம் ஒரு புல்லாங்குழலாக மாறும் தேவ ராகத்தை மீட்ட மௌனம் வரம் தரும் கிளை விட்டு கிளைத்தாவாத மெலை மனம் மௌனத்தின் வரமாக அமையும் அமைதி பூங்காக்கள் அமைதி பூங்கா கூட குரு என்று சொன்னாலும் மௌனம்தான் ஒரு தன் நடக்கத்தின் தாய் என்று சொன்னாலும் மௌனமாகத்தான் இருக்கும் அறிவின் தந்தை கொண்ட மௌனம் கூட குழந்தையை வாழ வைக்கும் ஒரு நூலகம் போல் கண்ணுண்ணே நிறுத்தம் மௌனம் என்பது என்ன சுமைகளா இருந்தும் தப்பித்து வாய்களை காட்டும் உதடுகளை மௌனமாக அடக்க வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே மௌனம் கொண்ட வாய்தான் இன்னும் ஒருவருக்கு உதவியாக இருக்கும் சுயநலம் அற்ற மௌனத்தால் ஜெயித்து கொள்ளலாம் சுமைகளை கூட இறக்கி வைக்க முடியும் இது மந்திர ஓசை சகிப்பு தன்மைக்கும் ஒரு வரம் வேண்டும் என்று சொன்னால் அது மௌனமாகத்தான் முடியும் மௌனத்துக்கு பாசை இல்லை மௌனத்துக்கு வேதம் இல்லை மதம் இல்லை வேதம் இல்லை ஜாதி இல்லை பாஷைகள் இல்லை ஆனால் சங்கீதம் பாடும் அமைதிப்படுத்தி சங்கீதம் பாடும் இது ஒரு வித்தை அந்த வித்தையை கற்றுக்கொண்டால் மௌனமே சிறந்த வழி அதுதான் மனசாட்சியே பாடலை தரவா இல்லை இன்னும் பேசவா மௌனத்தை பற்றி பஞ்சநாதன் நீங்கள் கேட்ட பாடல் இனி காட்டலையில் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே மௌனத்தில் விளையாடும் மனசாட்ச ஆயிர இனைவாகி ஆனந்த கனவாகி ஆயிரம் இனைவாகி ஆனந்த கனவாகி காரியம் தவறானால் கழிவீரை மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே மனசாட்சியே kasiya churangam ni nadaga arangam ni vahasiya churangam ni nadaga arangam shodhanai kalamalla va nenje thunbathil payanava urukalam thava பல யுகம் துடிப்பாயே ஊமையின் பரிபாஷை கங்களில் வடிப்பாயே ஊமையின் பரிபாஷை கங்களில் வழிப்பாயே மௌனத்தில் விளையாடும் பல சாத்தியே ஆயிரம் மீனைவாகி ஆனந்த கனவாகி தவறான கழுங்களில் ஈராகி மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி மே ஒரு சாட்சி பொய் சொல்ல பல சாட்சி உன்னைக்கு ஒரு சாட்சி பொய் சொல்ல பல சாட்சி யாருக்கும் நீ அல்லவா நெஞ்சே மனிதனின் நிழலல்லவா ஆசையில் கல்லாகி அச்சத்தில் வெழுகாகி யார் முகம் பார்த்தாலோ ஐயத்தில் ஐத்தில் நீ யார் முகம் பார்த்தாலும் ஐயத்தில் நீ மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி யிரம் இணைவாகி ஆனந்த கனவாகி காரியம் தவறானால் கருநீராக மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி மனசாட்சி இந்த நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடலை விரும்பி கேட்கின்றார் பகவதி ஹெரோல்ட் அற்புதமான பாடல் ஒன்றை நீண்ட நாட்களுக்கு பிறகு இவர் விரும்பிக் கேட்டிருக்கிறார் காலத்தால் அழிக்க முடியாத ஜென்சி குரலில் இந்த பாடல் ஒழிக்கின்றது இவருடைய வரலாற்றை படித்துக் அதில் ஒரு வேதனையும் இருக்கின்றது வாழ்வோம் என்று நினைத்தால் வீழ்வா என வீழ்த்திவிடும் அந்த இசை அமைப்பாளர்கள் இவர்களை உற்று நோக்கும் பொழுது கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கின்றது அவருடைய துரதிருஷ்ட காலம் என்னவோ அவருடைய காலம் தடை விட்டது கறுப்பு திரைக்குள்ளி ஒரு தடை போட்டு விட்டது அதனால் தான் இவரால் பாட முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டார் இவரோடு பேசிய பொழுதுதான் இவருடைய வேதனைகளை நான் அறிந்து கொண்டேன் எனக்கும் பிடித்த பாடல் பாடல்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதே கருத்துக்கள் இந்த பாடலுக்குள்ளே வரும் பாடலை ஒழிக்க விடவா இசையை கேட்டதுமே இந்த பாடல் என்று நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் பாடல்களுக்குள்ளே ஆயிரம் கவிதைகள் ஆயிரம் கதைகள் ஆயிரம் எண்ணங்கள் எல்லாமே நிறைந்திருக்கின்றன பாடல்களை பிரித்து பிரித்து படிக்கும் பொழுதுதான் என்ன இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்படியானால் இந்த பாடலுக்குள்ளே என்ன இருக்கின்றது என்பதை பார்ப்போமா விரும்பிக் கொண்டிருக்கும் இதயங்களுக்கு ஆறுதல் தருவது இசை அந்த இசையை எப்படி ரசிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டால் மட்டுமே இசை உங்களோடு பயணித்து கொண்டு இருக்கும் ராகங்கள் பலவிதம் பலவித ராகங்களில் தெரிவு செய்யும் ராகங்களோ ஒரு விதம் முகாரி ராகம் என்றால் வேதனைக்குள்ளே மூட்டு விடுவது கல்யாணி ராகம் என்று சொன்னால் அது சுகங்களை அள்ளித்தெருவது ராகளுக்குள்ளேயே சோகமும் இருக்கின்றது இன்பமும் இருக்கின்றது இருந்தும் அந்த முகாரி ராகம் நாங்கள் முகாரியில் மூழ்கி இருக்கும் பொழுது கேட்கும் பொழுது அங்கே ஒரு இனிமை இருக்கின்றது சந்தோஷத்தில் மிதக்கும் பொழுதும் இந்த சந்தோஷமான பாடல்களை அறிவி போல ஓடி ஓடி ரசித்தால் அது இன்னும் இன்னும் இன்பமாக இருக்கும் அதுதான் இந்த பாடலும் பக்கம் மனதை இசையாக பாடி வரும் ஒரு பக்கம் இதயத்தை வலிமையாக்க கண்களில் இருந்து கண்ணீர்கள் வர வைக்கின்றது பழைய ஞாபகங்கள் மறக்க முடியுமா இன்றைய நாளையும் தான் மறக்க முடியுமா உயிரை உறுக்கின்றது எம்சியின் குரல் இசையின் வடிவங்களோ தேனிலும் இனிமையாக்குகின்றது இனிவரும் காலங்களில் ஒரு கோடி பாடல் என்ன ஒரு கோடி உள்ளங்களை வகுத்தெடுக்கும் பாடல்கள் வந்தாலும் இந்த பாடலுக்கு நிகராகுமா இந்த பாடல் ஆரம்பத்தின் ஹம்மிங் வந்து ஒரு தெய்வீகத்தை தருகின்றது அந்த ஹம்மிங்கை அடிக்கடி கேட்க தோன்றுகின்றது காலத்தால் அழிக்க முடியாத காவியமாக்கிய பாடலுக்கு ஜென்சியின் குரல்தான் ஒரு காரணம் வாட்ட போராட்டங்கள் தோல்வியாக மாறும்பொழுதுதான் அங்கே சிகரத்தை தொட்டுக்கொண்டிருக்கும் ஒரு கலைஞன் கீழே விழுகின்றான் அந்த பட்டியலில் ஜெயின்சியும் ஒன்று நானும் ஒன்று நாடு பாடல் பாடும் இள நெஞ்சங்கள் பாடும் இந்த ஒரு இரைச்சலும் இல்லாமல் இந்த பாடலை தனிமையில் இருந்த ரசித்து பாருங்கள் கண்களில் இருந்த நீரோட்டம் அறிவிப்போல் வரும் காதல் தோல்வி மற்றும் வாழ்க்கையில் தோல்வி பெற்றவர்கள் இசையில் தோல்வி பெற்றவர்கள் கவிஞர்கள் தோல்வி அடைந்தவர்கள் வாழ்க்கையிலே சிகரத்தை தொட முடியாத சூழ்நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் இதயங்கள் எல்லோருக்குமே இந்த பாடல் ஒரு உற்சாகத்தை வாரி வழங்கும் அழகை மட்டுமா அழகையை அடக்க முடியவில்லை வேதனைகள் தளம்புகின்றது ஜெயின்சியின் குரலோடு நானும் கரைந்து வருகின்றேன் இந்த நேரத்தில் நிகழ் ஜமிழ்ையில் ரச ஒரு அதிசயம் அசயமான அடிச்சு தூக்கிழப்பு பாடல் ஒன்றை கேட்டிருக்கின்றார் நோய் பாய்பட்டிருக்கும் நேரத்தில் இந்த பாடலை கேட்க கேட்க உங்களுடைய உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஒன்று வரும் புத்துணர்ச்சி தந்து உங்களை நின்று ஆட வைக்கும் இதுதான் பாடலுக்கு இருக்கின்ற பெருமை இசையில் பாடும்போது வார்த்தைகளை உச்சரிக்கும் விதம் அது பிரம்மாண்டமாக இருக்கும் இது போன்ற ஒரு பாடகர்கள் பிறப்பது என்பது இனி சாத்தியமில்லை அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த பெருமையை மட்டும் நாங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் ஏதோ பேசுவதற்கும் எனக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது அதை நினைத்து நினைத்து ஒவ்வொரு பாடல்களை கேட்கும் பொழுது அதில் ஒரு மகிழ்வு அவர் இல்லாவிட்டாலும் பாடல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்த பாடல் ஒரு அவசியமானது ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் நம்பிக்கை இல்லாமல் விடுகின்றது நம்பிக்கை என்ற ஒன்றை கைவிட்டு விடுகின்றார்கள் ஒரு சோம்போரைத்தனம் ஏற்படுகின்றது அந்த சோம்போரை நாளை பார்ப்போம் நாளை பார்ப்போம் என்று சொல்லி சொல்லிய நோயாளியாக மாறுகின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த பாடலை அடிக்கடி கேளுங்கள் கேட்டுக்கொண்டால் நோயும் உங்களை நெருங்காது அப்படித்தான் படுத்த படுக்கையில் இருந்தாலும் உங்களால் எழுந்து நடமாட முடியும் இந்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுதே எந்த ஒரு நோயில் படுத்த படுக்கையில் இருந்தாலும் கால்கள் எழுந்து நடமாட வைக்கும் இதுதான் டி எம் எஸ் அவர்கள் வரிகளிலே டி எம் எஸ் அவர்கள் உயிரை கொடுத்து பாடியதால் புரட்சி நடிகர் எஞ்சியுடைய நடிப்பை பார்த்து அவள் எழுந்து நடக்கின்றாள் இதுதான் அவளுடைய தன்னம்பிக்கை டி எம் எஸ் அவர்கள் பாடும்பொழுது தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்கும் விதம் அவரை உச்சத்துக்கு கொண்டு சென்றது இது போன்ற பாடகர்கள் இனி பிறப்பது அரிதாக இருந்தாலும் இவருடைய காலத்தில் நாங்கள் வாழ்ந்ததை பெருமை கொள்ள வேண்டும் அன்றைய காலத்தில் எம் கே தியாகராஜ பகவதர் பி பி சீனிவாஸ் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா எஸ் பி பாலசுப்ரமணியம் இவர்கள் எல்லோருடைய பாடல்கள் தான் இன்று எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது போல இனி ஒருவர் பிறந்தாலும் இவர்களுடைய பிள்ளைகளால் கூட இவர்களை போல் பாட முடியாது என்பதை இந்த வேளையில் கூறிக்கொண்டு நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்னுடைய பாடலை கேட்டு நீ நலமாக வேண்டும் என்பதுதான் முதல் வரியை கவிஞர் கொடுத்திருக்கின்றார் இசை என்ற வெள்ளத்தில் நீ நதியாக ஓட வேண்டும் நீ ஓடும் நதியில் என் நெஞ்சம் படகாக ஆட வேண்டும் வரிகளை எப்படி அடுக்கி இருக்கின்றார் கவிஞர் தாளம்பூவில் காணும்போன் வேணும் தாளம் பூவையும் பெண்டின் கண்ணத்தையும் ஒப்பிட்டு இந்த வரிகளை எழுதியிருக்கின்றார் அந்த தோகையான பூங்கெண்ணத்தில் தாளம்பூவுக்கு என்ன வேலை இதுதான் அந்த வரிகளுக்குள்ளேயே இருக்கின்ற இலை மறைக்காய் அந்த வரிகளை ரசித்தபடியே அவள் தன்னுடைய கால்களை தரையில் வைப்பதற்கு முயற்சி செய்கின்றான் எம்ஜிஆர் பாடுகின்றார் எங்கே நான் என்று தேடட்டும் என்னை நான் எண்ணை தேடுவதை விட நான் உன்னை தேடுகின்றேன் சிந்தாத முத்தங்களை சிந்த நான் உன்னை தேடுகின்றேன் இந்த வரிகளை அவள் உணரவில்லை சிந்தாத முத்தங்கள் நான் சிந்துகின்றேன் என்று இந்த வரிகள் வந்திருந்தால் தான் அவள் தன்னை ஒப்பிட்டு காட்ட வேண்டும் அவள் மனமேடை இங்கேயும் ஒரு சொல் ந ந இந்த இரண்டும் விளக்கம் இல்லாமல் இவனுடைய மனமேடைக்கு நான் தான் சிறந்தவள் என்று உற்சாகத்தோடு அவள் தன்னுடைய காலை தரையில் வைத்து நடமாடும் பொழுதுதான் எம்ஜிஆரே ஒரு ஆனந்தமாக பார்க்கின்றார் அவளை தவள்கின்ற பணிவாடை நீ தவழ்ந்து நட பணிவோடு நட காலம் உன்னை கொண்டாடும் நீ கவிதை மகளா இல்லை காவிய மகளா உன் கையிலே நீ எடுத்துக்கொள் அதுதான் ஒவ்வொரு வரிகளுக்குள்ளேயே பெண்களை வர்ணிக்கும் விதம் பெண்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க கூடிய வகையில் இருக்கின்றது ஆனால் இந்த வேளையில் ஆண்களுக்கு ஒரு பொறாமை இருக்கத்தான் செய்யும் தங்களை பற்றி நிறைய பாடல்கள் இல்லையே என்று ஆண்கள் கொண்டு வந்த வரம் என்பதை கூறிக்கொண்டு நாதமும் கீதமும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அங்கே ராகமும் இசையும் இருந்தால்தான் பாடல்களை சுவைக்க முடியும் என்பதற்கு இந்த பாடல் தமிழுக்கு பெருமை சேர்த்த பாடல் என்று கூறிக்கொண்டு மகேந்திரம் நீங்கள் கேட்ட பாடல் இனி காட்டல நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் நலமாக வேண்டும் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும் கடந்து மனங்களை வரவழைக்கும் இசைதான் இளையராஜாவின் இசை இசையின் இனிமை உங்களை தவிர வேறு எவராலும் தந்தை விட முடியாது என்கின்றார் என்று ஒரு வித்தியாசமான பாடல கேட்டிருக்கின்றீர்கள் இந்த வேலையில் கேட்கும் அமைதியும் ஆனந்தமும் வரும் அழகான வரிகள் அழகான இசை குரல் பலம் தந்த இருவர் இளையராஜா சின்ன கோயில் சித்ரா இவர்களுடைய குரலில் பலம் வந்த பாடல் தான் ஒழிக்க இருக்கின்றது அற்புதமான வரிகள் அற்புதமான பாடல் இந்த பாடல்கள் வரிகளை போட்டு கவிதையை தூண்டி எழுத்து உறவோடு உறவாட வைப்பதுதான் இந்த பாடலுக்குள்ளே இருக்கும் பெருமை இரவோடு தான் அரங்கேற்ற வேலை மனங்கள் ஒன்றும் இரண்டாகும்போதுதான் அரங்கேற்றமும் தடம் மாறுகின்றது இரு மனங்கள் ஒன்றாகிவிட்டால் அரங்கேற்ற வேலை இன்பமாக மாறும் குயிலே ஒரு வானம் பாடி உனக்காக கூவது தன் காதலிக்காக குயிலே பாடுகின்றது அவளுடைய சோகத்தை மறக்க குயிலே எழுந்து பாடுகின்றது அந்த குயிலை வைத்து காதலன் தன் காதலிக்கு எவ்வளவு அற்புதமாக இந்த வரியை கொடுத்திருக்கின்றார் அவளுடைய அங்கே உற்சாகத்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அழகே புது ஆசை ஆயிரம் மாசைகளுக்குள்ளேயும் ஒரு புது ஆசை அதுதான் காதல் என்ற ஆசை காதல் யாரைத்தான் விட்டது பாலா போன காதல் யாரைத்தான் விட்டு வைக்கின்றது பதினாறு தொடக்கம் தொண்ணூறு வரை இந்த பாலா போன காதலால் தான் எல்லோருமே துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வேதனையில் புரண்டு கொண்டு இருக்கின்றார்கள் மாலை நேரம் வந்தாலே மனங்கள் அங்கே சிறகடித்து பறக்கின்றது வானத்தை எட்டி ஒவ்வொரு நட்சத்திரங்களிலும் அவளுடைய முகம் தெரியும் பொழுது அங்கே கவியனுடைய இதயம் கவிதைகள் தொடுக்கின்றது மனம் வலிக்கின்றது இரவு முதல் விடியின் வரை உறக்கத்துக்கு சென்றால்தான் ஆயிரம் கற்பனைகள் ஆயிரம் எண்ணங்கள் எல்லாமே மனதை தொடுகின்றது பகலில் ஏதோ சமாளித்துக் கொண்டே போகலாம் உறக்கத்துக்கு செல்லும் நேரம்தான் ஈட்டி போல் குத்துகின்றது இதயத்தை ஒவ்வொரு கற்பனைகளும் கடந்த காலங்களும் நினைவலைகளும் அங்கே ரத்த கலறி போல் எங்கள் இதயத்தை பிளர்ந்து தூள் தூளாக்குகின்றது அப்படி தூளாக்கும் நேரம்தான் இன்று இந்த பாடல் ரவியின் காதையில் தேன்பாகின்றதோ என்னமோ இது நான் சொல்லவில்லை வரிகள் சொல்கின்றது ரவி அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாள் தான் ஆனது இப்பொழுது புரிஞ்சுதான் நான் சொன்ன முதல் வார்த்தை தூக்கத்தையும் வர வைப்பதுதான் இசைக்குள்ள பெருமை இசையோடு அக்கியமாகிவிடு இசையை காதல் கொள் இசையோடு நீ கைபிடித்து நடந்து பார் தூக்கம் என்ன தூக்கம் உங்களை தூக்கி போட்டு கண்ணை உறங்க வைக்கும் கிளியே பசும்பாலும் தேனும் வெறுப்பாகி போனது தன்னுடைய காதலியை கிளியாக மாற்றி பசும்பாலும் தேனுமே எனக்கு வெறுப்பாகி போனதறியும் நாளே என்கின்றார் வார்த்தைகள் கொட்டும் பொழுது சற்று மௌனமாக வேண்டும் மௌனம்தான் சிறந்த மொழி மௌனமானால் ஜெயித்துக் கொள்ளலாம் எவரையும் நான் தேடும் ராசாத்தியே நீ போவதா என்னை ஏமாற்றியே யார் ஏமாற்றினார்கள் எங்கே ஏமாற்றப்பட்டார்கள் ஒருவரும் ஏமாறப்படுவது இல்லை ஏமாற்றப்படுகின்றோம் நம்பிக்கை ஒன்று அது துரோகமாக மாறும் பொழுதுதான் ஏமாற்றப்படுகின்றோம் ஏமாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆகையால் ஏமாற்றுபவர்களை தள்ளி வைத்துவிட்டு ஏமாறாமல் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை திடமாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலே எங்கேயும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஏமாற்றப்பட தேவையில்லை ஆகையால் தன் காதலியை அழைக்கின்றார் வா ஏமாற்றப்படவில்லை இதோ அழைக்கின்றே நீ என்னோடு வந்து இணைந்துவிடும் இந்த வேளையில் தனக்காக உனக்காக கேட்ட பாடலை எதுவருமே சேர்ந்து ரசிக்கலாம் என்கின்றார் முன்செனியிலிருந்து ரவி நிறைய பேசலாம் ஒவ்வொருவர்களுக்கும் பார்க்கலாம் சந்தர்ப்பம் பெறும் நான் நிறைய கவிதையோடு இந்த பாடலை கொண்டு வருகின்றேன் இரவின் தொழில் நிகழ்ச்சியில் என்று கூறிக்கொண்ட ரவி நீங்கள் கெட்ட பாடல் இனி காற்றலையில் செல்லியோடு இணைந்து சந்தோஷமாக உல்லாசமாக இந்த பாடலை ரசியுங்கள் பாட்டு சின்ன குயிலிசை சந்தவரி சந்தவரிகள போன்று சொல்லிக் கொடுத்தது துள்ளி எழுந்தது பாட்டு சின்னக் கூயிலிசкеட்டு சந்தவரிகள포 சொல்லிக் கொடுத்தது காற்றே முரவோடுதான் அடப்பா அப்படி உசு பேத்தி உசு பேத்தியே ரணஹமாக்கி போடுங்கள் தாண்டி நான் தேடிடும் நான் தேடிடும் ரசத்தியே நீ போவதா போவதத்தியே பாவா கண்ணே இதோ எழுந்தது பா தமிழ் வானொலி தினந்தோறும் இரவு பத்து மணியில் இருந்து பதினோரு மணி வரை மண் வாசனையுடன் இரவின் தொயல் நிகழ்ச்சியில் உங்கள் அபிமான அறிவிப்பாளர் ராகிணி பாஸ்கரன் அதனா வெள்ளிக்கிழமைகளில் நேயர்களின் நேரமாக உங்கள் விருப்ப பாடல்களோடு காற்றலையில் நான் வருவேன் இணைந்து வானொலியோடு இது உங்கள் வானொலி உங்கள் நேரம் நடையும் நடிப்பும் அழகும் ஒன்று என்று சொன்னால் நடிக திலகம் சிவாஜி இவர் ஒரு பிறகு கலைஞர் தான் என்பதை உணர்த்தி விட்டு சென்றவர் என்னதான் சோக பாடலாக இருந்தாலும் என்னதான் துள்ளல் பாடல் என்றாலும் என்னதான் போதை பாடல் என்றாலும் இவரை போல அசைந்து நெளிந்து நடிப்பதற்கு எவருமே இல்லை அப்படித்தானே ஈசன் பழைய பாடல் என்று விரும்பி கேட்டுக்கின்றீர்கள் நிறைகுடம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலும் ஒரு நிறைகுடமாகவே இருக்கின்றது இந்த திரைப்படத்தில் உலகத்தில் நடிக்க பிறந்த நடிகன் சிவாஜி கணேசன் அவர்கள்தான் நடிக திலகம் சிவாஜி கணேசன் வி குமார் அவர்களின் எளிமையான இசையில் அற்புதமான பாடல் என்றும் டி அவர்களுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை எப்படித்தான் வித்தியாசமான வரிகளை கொடுத்தாலும் தியேட்டரை ஆதரவைத்து எல்லோரையும் எழுந்து நின்று விசில் அடிக்க வைப்பதுதான் இவருடைய பிறந்த புறவி பயன் மனைவி மீது கணவனுக்கு அணிவிருந்தால் வர்ணனைகளை ஏராளமாக எழுதி கொள்ளலாம் கொண்ட பாடல்களை ரசித்துக் கொள்ளலாம் அந்த கணவன் மனைவி மீது உண்மையான அன்பு வைத்திருக்க வேண்டும் இந்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுது ஈசன் நீங்கள் பாடல்கள் காட்சி பார்த்திருப்பீர்கள் இந்த பாடலை ஆரம்பிக்கும் பொழுது சிவாஜியிடம் கேட்கின்றார் கதாநாயகி என்னை வர்ணனை இல்லை என்னுடைய இதயத்தை வர்ணனை என்று கேட்கின்றார் ஆனால் அங்கே நடிகத்திலகம் சிவாஜி சொல்கின்றார் உன்னுடைய அழகை நான் வர்ணனை செய்தேன் என்னால் உன் இதயத்தை வர்ணனை செய்ய முடியவில்லை என்று கதாநாயகி சொல்கின்ற என்னுடைய இதயத்தை உங்களால் பார்க்க முடியாது ஆனால் உங்கள் இதயத்தில் என்ன இருக்கின்றது என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் கைகோத்து பாடலுக்கு ஆரம்பிப்பார்கள் இவ்வளவு அழகான காட்சி எவ்வளவு அற்புதமான இடம் அந்த இடத்தை கொடுத்திருக்கின்றார்கள் டைரக்டர்மர் இதுதான் ஒரு படத்துக்கு வெற்றியை கொடுக்கின்றது எடுப்படத்தில் வைத்து எந்தெந்த இடத்துக்கு ஏற்றவாறு பாடலை துவங்க வேண்டும் என்பதை கொண்டு வருகின்ற பெருமைக்குரியது டைரக்டர் மார்களை தான் சேர்ந்தது அற்புதமான பாடல் காட்சி எனக்கு பிடித்த பாடல் காட்சி இது இந்த படமும் ஒரு அற்புதமான படம் கணின அன்பு முடமை என்ன முடமை கண்கூட தெரியாவிட்டாலும் கால் முறிந்து சென்றாலும் நடக்காமல் படுத்த படுக்கையில் இருந்தாலும் அவர் கொடுக்கும் அன்புக்காகவே அப்படி இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் பெண்களுக்கு தோன்றும் யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது அன்பு இருந்தால்தான் வர்ணனைகள் பாடல்களை ரசிக்க முடியும் என்பதை ஈசன் கொண்டு வந்திருக்கின்றார் அப்படித்தானே ஈசன் வாணிசுரியுடன் சுவாதி கணேசன் சொன்னாலே சொல்ல வேண்டுமா ஈசன் சுகுணா போல் வானிசிரியும் சுவாஜி கணேசனும் காலத்தில் இருந்தார்கள் இதை யாராலும் மறக்க முடியாது ஆரம்ப இசை அவதானித்தேன் தங்களின் இசை ஞானம் தகுதி அடைந்தது இசைக்குள்ளேயே கவிதை மலர்ந்தது நல்ல விதமாக கொண்டு சென்று கரையேட்டி இருக்கின்றார்கள் இசையமைப்பாளர் இருவரும் கைகோர்த்து நடந்து வரும்பொழுது அவருக்கு பார்வை தெரியாது நடிகத்திலகம் சிவாஜி கணசனுடைய விழிதான் அவளுக்கு அங்கே ஒளியாக தெரிகின்றது அழிவோடு அவளை வெளியே கொண்டு வந்து ஒவ்வொரு வரிகளையும் கொடுத்து பாடும்பொழுது அவளுக்கு திடீர் என்று கண் பார்வை தெரிவது போல் அவளே உணர்கின்றாள் மனதின் ஊடாக கவிஞர் கண்ணதாசன் வி குமார் டி எம் சவுந்தரராஜன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட்டணி அடிக்கடி நான் சொல்வது கூட்டணி அபாரமாக இருக்க வேண்டும் அந்த கூட்டணி அபாரமாக இருந்தால்தான் ஒரு கலைஞர் முன்னேற முடியும் என்பதற்கு இந்த காலகட்டங்கள் முக்கியம் இந்த காலகட்டங்களை பார்த்து படித்தாவது வெறும் வளர்ந்து கொண்டிருக்கும் கலைஞர்கள் கண்டிப்பாக உணர வேண்டும் இப்படி ஒரு அற்புதமான இசையை கொடுத்த பி குமார் அவர்களை ஏனோ கொண்டாட மறந்துவிட்டார்கள் அன்றைய காலத்தில் நிறைய பிழை பெற்றிருக்கிறார்கள் எல்லோரும் கூட்டணியாக சேர்ந்து படத்தை கொண்டு வருவதில் தான் அவர்கள் ஊக்கம் எடுத்தார்களே தவிர ஒருவரை ஒருவருக்கு மகுன சூட்ட மறந்து விட்டார்கள் ப்பொழுதுதான் அந்த மகுடத்துக்குரிய காலங்கள் இன்றைய கலைஞர்களுக்கு அது கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது உணர்ச்சி மற்றும் உணர்வு கலந்த வரிகளையும் படத்தில் மைய கருத்துக்களையும் கண்ணதாசனை விட எவராலும் அது இல்லை கண்ணதாசனால் முடியும் சுகம் பக்தி காதல் தவிப்பு தாய்ப்பாசம் எல்லாவற்றுக்கும் வரிகளை கொடுத்து கண்களில் கண்ணீரை வரவழைத்தவர் கவியரசர் கண்ணதாசன் ஏனென்று சொன்னால் அவர்கள் அவர் கூட வாழ்க்கையில் பல அடிகளை கண்டவர் அதனால்தான் அவர்களுக்கு அந்த வரி சுகமாக எழுதக்கூடிய வகையில் இருந்தது நடிகத்திலகம் சிவாஜி கண்கள் பாடுவது போல குரல் கொடுத்த டி அவர்களையும் மகுடம் கொடுக்க மறந்து விட்டார்கள் அநேகமாக மறந்து விட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன் நிறை குடம்போல் தவித்துக் கொண்டிருக்கும் பெண் அவளுக்கு காதலை கொடுத்து உயிர் கொடுத்த பெருமை ஒரு கணவனைச் சேர்ந்தது அந்த கணவன் என்பவன் நிதானமாக குடும்பத்தை வழித்துவானாக இருந்தால் அந்த குடும்பமே தலை ஓங்கி நிற்கும் என்பதற்கு என்னுடைய கணவரை ஒப்படலாம் இந்த வேலையை இந்த வேளையில் நான் அதை விட்டுக் கொடுக்க முடியாது குடும்பத்துக்காகவே உழைத்துக் ஒரு ஜீவனவர் அதே போன்றுதான் அன்பு பாசம் நேசம் இருக்க வேண்டும் குடும்பத்தில் சண்டைகள் இருந்தாலும் அங்கே அன்பு பாசம் நேசம் இருக்கும் பொழுது குடும்பம் தலையோங்கிக் கொண்டே இருக்கும் நினைவில் தவிக்கும் அந்த தவிப்புகளை இந்த பாடலோடு கரைந்து கொண்டு நீங்கள் பாடலை ரசியுங்கள் நடிகத்திலகம் சிவாஜி கணேசனா டி எம் சவுந்தரராஜனா இல்லை ஈசனா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு ஈசன் உருகும் குரலில் இனிமையான பாடல் உங்கள் சிறுதனை தாளாட்டட்டும் நீ கொண்ட ஒழினானே விழியே நீ கண்ட நிழந்தானே விளக்கே நீ கொண்ட ஒழினானே விழியே நீ கண்ட நிழந்தானே முகமே நீ இட்ட திரை நானே உள்ளும் நானே மலர் நான் கே நீ கொண்ட நானே விழியே நீ கண்ட நிழல் நானே ே நகையாகும் பூவும் கா வேறு பூவே காும் பொன்னும் நகையும் வேறு வேறு பூவை வெறுக்கும் பூவையரெல்லாம் காயை ரசிப்பாரோ ரசோ உன்னை ஒதுக்கும் மாதர்களெல்லாம் நகையை அடிவாரோ விளக்கே நீ கொண்ட ஒளி நானே பிடியே நீ கண்ட நானே அன்னை வர வேண்டும் துடிக்கும் நெஞ்சன் வார்த்தை கேட்டு துணையே வர வேண்டும் தொட்டில் பிள்ளை பாடல் கேட்டு அன்னை வர வேண்டும் துடிக்கும் நெஞ்சன் வார்த்தை கேட்டு துணையே வர வேண்டும் காணும் காலம் வர வேண்டும் கணவன் முகத்தை கண்கள் காணும் காலம் வர வேண்டும் காணும் போது குங்குமம் எனக்கு காவல் தர வேண்டும் காணும் போது குங்குமம் எனக்கு காவல் தர வேண்டும் விளக்கே நீ கொண்ட மொழினானே பிழியே நீ கண்ட நிழனானே முகமே நீ இட்ட திரைநானே உள்ளும் நானே வளர்ந்தான் சேகர் இந்திரா சித்ரா சிவானா சர்மி உங்களுடைய பாடலின் கைவசம் இருக்கின்றன நான் மறக்கவில்லை நேரம் நெருங்கியதால் உங்களுடைய பாடல்களை கொண்டுவர முடியவில்லை அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுடைய பாடல்கள் காற்றிலைக்கு வலம் பெறும் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ந்து பாடல்களை எழுதி இந்த நிகழ்ச்சியை மெருகூட்டுமாறு சக நேர்களிடமும் வேண்டிக் கொண்டு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மறு ஒளிபரப்பிலும் திங்கள் வியாழன் வரை உறவுகாத வெள்ளிகளுக்காக இரவின் தொழில் நிகழ்ச்சியிலும் மீண்டும் வெள்ளிக்கிழமை பத்திலிருந்து பதினொன்று வரை நேயர்கள் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்தே விடை நன்றி tom <todhura> to duragam eninaalum paadalam ragam to duragam eninaalum paadalam naadam suganaadam idh ooram kekkalaam ragam ragam to duragam enina